ஹதீஸ் தொன்னூற்றி ஏழு அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் மூன்று மனிதர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் இரண்டு வித கோழிகள் உண்டு ஒருவர் வேதத்தை உடையவர்களில் இவர் தமது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரையும் மஹம்மதையும் நம்பியவர் மற்றொருவர் தமது இறைவனின் கடமைகளையும் தம் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றும் அடிமை மூன்றாம் தம்மிடத்தில் உள்ள ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒழுக்க பயிற்சி அளித்து அந்த பயிற்சியை அழகுல செய்து அவளுக்கு மார்க்க சட்டங்களை கற்பித்து கற்றுத்தந்ததையும் அழகு பின்னர் அவளை அடிமை தலையில் இருந்து விடுவித்து அவளை மனந்தும் கொண்டவர் இம்மூவருக்கும் இரண்டு வித கூலிகள் உண்டு இதை அபு முசல் அஷரி ரதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தம்மிடம் சட்ட விளக்கம் கேட்டு வந்தவரிடம் ஆமீர் கூறினார் இதை எந்த பகரமும் இல்லாமல் உமக்கு நாம் வழங்கிவிட்டோம் முன்னர் இதைவிட சின்ன பிரச்சனைகளுக்காக மதீனாவுக்கு வாகனங்களில் பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டதுண்டு